இருக்கிற கூடுதல் நமக்கு ஒருத்தர் ஒருத்தர் போட்டுக்கிறோம் நம்ம மேல போற நமக்கு நம்மளுக்கு அரிசியெல்லாம் எடுத்துட்டு உண்மையிலேயே நம்ம கெட்ட கேட்டு இருக்கிற அரிசியும் அந்த மலரையா அப்ப வாட்டணும் மயிலை ஆன்மீக பெண்மயிலுக்கு கல்யாணத்துக்கு ஒரு கல்வே நடக்குது அதனால கேட்டேன் குருநாள் என்ன சொன்னாங்க கல்யாணம் நடக்கும்போது என்னன்னு கேட்டா கையில் இருக்கிற அரிசியும் பூ எடுத்து நம்ம மேல போறோமே கால கூட தான் சொன்னேன் மாப்பிள பொண்ணு மேலயா போடுறோம் இருக்கிற கூட நமக்கு ஒருத்தர் ஒருத்தர் பின்னாளுக்கும் அரிசியெல்லாம் எடுத்து வச்சுக்கிறோம் உண்மையிலேயே நம்ம கிட்ட கையில் இருக்கிற அரிசியும் அந்த மலர் யார் மேல பண்ணும் மணமக்கள் மேல பண்ணும் நீர் ஓடி வாழ்க எல்லாமல் இறைவன் திருவருக்கு சுரக்க என்று ஆசீர்வதிக்கணும் அப்படிலாம் ஒருத்தர் ஒருத்தான் போட்டுக்கிறோம் ஆனா இங்க என்ன குருநாதன் சொல்லியிருந்தார் அந்த பிறகு கல்யாணம் ஆகும் போது இந்த மாலை இதை பெண்ணை பெண்மயிலுக்கு போடும் போது என்ன செய்யணும்னாரு எல்லாம் வந்திருந்தது யாருன்னா குயில்கள் பல வந்திருந்தது அந்த குயில்கள் தான் இப்ப வந்து அதை வந்து என்ன செய்யணும் நீங்க எல்லாம் என்ன பண்ண தெரியுமா என்று சொல்லணும்னா இந்த மாலை மாற்றும் இந்த குயில்கள் ஓம் என்று சொல்லிச்சு கிடிகள் எல்லாம் வந்துருந்தது எல்லாம் கல்யாணம் ஒரு மயில் கல்யாணத்துக்கு கிடிகள் வந்து பாம்பு வந்துருக்குது பறவை வந்துருக்குது எல்லாம் வந்துருக்குது நம சிவாய் சொல்லியிருந்தார் யாரு பதினாலு ஆண்மையில் மாலை எடுத்தது பெண்மையில் மேலே போடுது ம ஓம் நம சிவாய நம ஓம் நம சிவாய நம மண மக்கள் வாழ்க்கை கல்யாணமா இப்படி கல்யாணம் நானா சொன்னேன் எனக்கு தெரியுமா இந்த மூலிகை எதெல்லாம் வருமா ஆடார் சீரைவன் குயில் ஓம் என்று ஆற்ப உயிர்கள் அந்த ஓம் பெருநகத்தை சொல்லுதான் அந்த கிளிகள் கிள்ளை எடுத்து ஐந்தும் ஓசை தொடர்பு பெற உச்சரிப்ப அந்த ஐந்த கூட அறையும் குறியமா சொல்லல ஓம் நம சிவாயிவாய அந்த நமசிவாயின் போது நானாவில் எங்க அழுத்தம் கொடுக்கணும் மானாவில் எப்படி கொடுக்கணும் சீனாவில் எப்படி கொடுக்கணும் வாவன்னா அந்த மாதிரி கொடுத்து அந்த கிளைகள் கிளைகள்லாம் சொல்லிச்சான் குரு மோடி கேட்டு ஆங்கு தொடிக்கன் பூவை இதுவேற இந்த கிளிகளுக்கெல்லாம் மாணாக்கர் உண்டு அது நாகரவாய்ப்பறவை அது என்னது கேட்டா இனிமேல் இந்த குருநாதன் கிட்ட கட்டுறதுனால இனி எந்த கல்யாணம் இப்ப மயில் கல்யாணம் நாளைக்கு மான் கல்யாணம் நடக்கும் அப்புறம் பூன கல்யாணம் நடக்கும் புலிகல்யாணம் நடக்கும் காட்டுல பண்ணாதான் நடக்கும் சிங்க கல்யாணம் நடக்கும் அப்பெல்லாம் இந்த இது வரைக்கும் குயில்களும் கிளியும் சொல்லிச்சு இனிமே இந்த நாகனவாய் பறவை கல்யாணத்துக்கு போயிருந்தாங்க காது கொடுத்து கட்டு குருநாதன் எப்படி ஓங்குறார் எப்படி நமசிவாயு சொல்றார் அதை பாத்துகிட்டே இருக்கான் இப்படி கல்யாணம் மயில் கல்யாணம் எங்கே மதுரையில இந்திரன் இவற்றை எல்லாம் பார்த்து கொண்டு போகின்றான் சொல்றான் செயற்கரிய செயல் நோக்கி இரும்பூதி எய்தி எங்க மதுரை மாநகரல மக்கள் மட்டுமல்ல அங்கிருக்கிற எல்லா உயிரினங்களும் நல்ல இறைவன் மீது பற்று கொண்டிருக்கிறது இல்லைங்களா ஆகவே பறவைகள் விலங்குகள் எல்லாம் இப்படி செயற்கரிய செயல் நோக்கி இரும்பூதி எய்தி பொன்னகரான் புலகம் உடல் புதைப்ப நிறை மகிழ்ச்சி உளம் புதைப்போவான் அப்படி போயிட்டே இருக்கிறான் இப்படி போயிட்டு காட்டிட்டே இருக்கும்போது இந்த பறவைகளுக்கெல்லாம் வணக்கம் செலுத்தலாம் இப்படிப்பட்ட புண்ணியம் கிடைத்திருக்குது என்று சொல்லி அந்த பறவைகள் பறக்கின்ற பறவைகள் நடக்கின்ற விலங்குகள் தமிழ்ந்து போகின்ற பாம்புகள் இவருக்கெல்லாம் வணக்கம் செலுத்திட்டு போயிட்டு போது தன்னுடைய தூதுவர்கள் ஒரு நாலு பேர் எங்கேயோ சுத்திட்டு உடையாராம் என்ன பார் பெருமானே இங்க ஒரு இடத்துல சிவலிங்க திருமின் இருக்குது ரொம்ப அருமையா இருக்கு பக்கத்துல கடம்ப மனம் உரைச்சிருக்கு கடம்பு மரத்தை அது கடியில சிவலிங்கம் இருக்கு நடந்தது மென்மை இது பொறுத்த வன்மை மிக வேகமா ஓடு சிவன் எவ்வளத்தான் எவர் கண்டனர் என்று ஓடுகிறான் திருவாசகம் படிச்சன அதனால போன போய் தேன் சோறி வான் முன் பின்னழிய தேன் சோறிந்தாங்க அப்படி கடம்ப அந்த சிவலிங்கம் இருந்ததை பார்த்த உடனே நேர அங்கே போன அப்படி போய் அந்த இதில் நுழைந்தான் அந்த அந்த இடத்த பகுதியில் போறவன் அப்படியே பார்க்கின்ற பொழுது அந்த தன் கண்ணுல ஆயிரம் கண் அவனுக்கு ஆயிரம் கண்ணாலும் கண்டான அருவாகி உருவாகி அரு உருவம் கடந்து உண்மை அறிவானந்த உருவாகி அளவிறந்த உயிராகி அவ்வுயிர்கோர் உணர்வாய்ப் பூவின் மறுவாகி சராசரங்கள் அகிலமும் தன்னிடையை உதித்து மடங்க நின்ற கருவாயிங்களா எல்லா உலகங்களும் தன் வாழ் ஒடுக்கியும் மீள தோற்றுவித்தும் இருக்கின்ற அந்த பெருமான் திருமீனி சரிங்களா நீ தான் ஆக்குவாய் காப்பாய் அழிப்பாய் அருள் தருவாய் போக்குவாய் என்னை பூவிப்பாய் நின் தொழும்பில் திருவாசனும் ஒற்றணும் நீங்களா அப்படியாக அந்த திருவாசன் ஆக்குவாய் காப்பாய் அடிப்பாய் அழுதருவாய் பெருமானி உன் தொழும்பில் உன்னை போக்குவாய் இதை காண முடிந்தது உடனே பார்த்தான் அங்க இருக்கா இந்த சிவலிங்க திருமணம் நல்ல அருமையான வழிபாடு செய்யணும் எனவே இதுக்கு வேண்டியதெல்லாம் செய்ய அவ்வளவுதான் அருமையான நல்ல நிரம்ப பாத்திரங்கள்ல புனிதமான அந்த அறிவி நீரை பையன் ஆற்றை நிரப்பினார்கள் இன்னொரு பாலை நிரப்பினார் நம்ம அதில் அருமையாக பாலை அந்த அந்த ரூபாய் மிக அற்புதமாக அந்த அபிஷேகம் நடத்தப்படும் என்று நம்முடைய கலைமனு சொன்னார் சரிங்களா கூட அபிஷேகம் பெருமானுக்கு இப்ப அவனுக்கு என்ன திருமணம் என்ன அவனுக்கு குறை சரிங்களா நான் அவனை அணுகிய நமக்கே குறை இல்லைன்னா அவனுக்கு என்ன குறை ஒரு குறையும் இல்லை என்ன குறையும் இளைய மேலூர் என்பாவா அவையெல்லாம் புனித குருமூர்த்திகளால் நமக்கு கிடைத்த பரிசுங்களா முருக பெருமான் நினைக்கின்ற நினைவு எல்லாம் எனவே அது போல எல்லாம் கொண்டு வரணும் ஒருத்தர் பூ அருமையாக இன்னொருவர் அப்படியே பன்னீர் இப்படி ஒவ்வொன்றும் பால் பயிர் போர் ஆணிந்தும் ஆனின் ஆணிங்கிறதுனால அவற்றை எல்லாம் வைத்து கொண்டு வந்தாங்க கொண்டு வந்தா அப்படியே நிரப்பப்பட்டது சிவலிங்க திருவேலியும் இருக்கிறது இந்திரன் பார்க்கிறான் அப்படியே செய்கிறான் என்ன செய்யறான் அப்படி இருக்கும்போது திடீர்னு அங்க பக்கத்துல ஒரு குளம் தோண்டுச்சு தோண்டும்னு அதுல வந்து என்னன்னு கேட்டா ஒரு பொண்டாமரை வந்தது அப்படியே அடே அதான் இன்னைக்கு பொற்றாமரை குளம்னு சொல்றோம் இன்னைக்கு கோயில் திருப்பணி எல்லாம் பாண்டியலுடைய ஒரே ஒரு மரம் எல்லாரும் அதன் பிறகு மக்கள் தம்முடைய அன்பு மீது உருவினாலே அப்படியே சிறு சிறு கோயிலா கருவறை மட்டம் வச்சு அதன் பிறகு அம்மன் கூட சிவலிங்க திருமணிக்கு தான் கோயில் இருந்திருக்கும் அதன் பிறகுதான் நமக்கு அம்பாள் வைக்கணும் சரி ஒரு விநாயகர் வைக்கணும் ஒரு பிள்ளைய முருகன் வைக்கணும் சரி அப்படியே துர்க்கை வைக்கணும் அனுமார் சமத்துவடிதான் பேசுது சரி நம்ம கோயில சிவன் கோயில் அனுமதி சாப்பிடாம தெரியல ஐயனார் வச்சுக்கிறோம் அவங்க நினைச்சா வச்சு போயிச்சு வேலை ஆனால் வைணவ திருக்கோயில ஒன்னு உடையதா எங்க அரங்கநாத பெருமான அரங்கநாத பெருமான் தான் தாயார் சன்னதினா தாயார் சன்னதி தான் திருவடிதினா சிறிய திருவடி சிறுவ திருவடி தான் அதுக்கு மேல ஒரு ஒரு சாமி போகல அவங்களுக்கு ஆகமா அப்படி இருக்குது நமக்கு ஆகம இப்படி இருக்கு இழுக்கு இழுக்கு இன்பந்த வருமான நம்ம ஆகமெல்லாம் எல்லாம் வருமானத்துக்காக ஆரம்பிச்சிட்டு சிவசிவ சபை குடிப்பின்னு நீக்கி விடுவேன் அதுதானே செய்யணும் இப்ப அறுபத்தி மூணு வைக்கிறேன் பந்து பேரை வச்சா என்ன வந்துருதுன்னு அது என்ன வந்துருதுன்னு அர்த்தம் இல்லை ஒரு நெறி இப்ப அங்க இருக்கிற பன்னெண்டு பேரோட அறுபத்தி மூணு பிளஸ் பண்ணுங்களேன் எழுவத்தி அஞ்சு முடியுதா முடியுதா அதனால அவங்க இல்ல தங்களுக்குன்னு ஒரு நிதி அது வேணாம சொன்னா சொன்னால் விரோதம் இது ஆயினும் சொல்லுவன் கேள்வினும் ஆழ்வார்ப்பானது விரோதம் இது ஆயினும் சொல்லுவன் கேள்வி ஆகவே அப்பவே கசப்பு கசப்பெல்லாம் இருந்திருக்குது சொன்னா அதனால அவங்க கவலைப்படல அதனால நாம அவங்களை பின்பற்றி சொன்னால் விரோதம் இது ஆயினும் சொல்லுவன் கேள்வினும் நீங்களும் எனவே பார்த்தான் ரொம்ப அருமையாக ஒரு விமானம் ஒன்று வந்துதான் இந்திர விமான விமானம் அதான் இவன் இவன் காண அந்த விமானம் இவன் காண அந்த குளம் பொட்டாமரை அந்த சிவலிங்க திருமேனி கடம மரத்தினுடைய கீழ் இவையெல்லாம் மணிவாசகருக்கு இந்த குருந்து மரத்தில் இருக்கிறத பார்த்து பார்த்து குருந்தமேவியா இந்த குருந்து மரத்தை நினைக்கும் போது எந்த திருமரத்தின் நிலையில் எங்கள் பெருமானம் அதனால பெருமானையும் நினைவு கொண்டு அந்த குருந்து மரத்தையும் கொண்ட செழுமலர் குருந்த மேவிய சீர் செல்வமீ என்று சொல்லி அந்த பதிவு முழுதும் குருந்த மரத்தை பாராட்டினார் அது போல கடம்ப மரத்தை பாரார் பாராட்டி அந்த பெருமானுக்கு முந்த அமருந்து பூசனுக்கு வேண்டுவன தேர்வார் எல்லா பொருளும் கொண்டு கொண்டு வந்து இங்கே இந்த பெருமானுக்கு முன்னிலை வைத்து அவர் செய்தான் அர்ச்சனை செய்து அபிஷேகம் செய்து அர்ச்சனை செய்து மாலை சுற்றுப்புள்ள செஞ்சு விதிமுறையால் பணிந்து என் வகை உறுப்புகளை கொண்டு வழங்குவது அட்டாங்க நமஸ்காரம் ஐந்து விதமான உறுப்புகளை கொண்டு வணங்குவது பஞ்சாங்க நமஸ்காரம் பஞ்சாங்கம்னா பஞ்சாங்கம்னா அஞ்சு அங்கம்னா உறுப்பு ஐந்து உறுப்பு பெண்கள் ஐந்து உறுப்பு கொண்டு வணங்கணும் நாமெல்லாம் என் வகை உறுப்புகள் கொண்டு மார்பு வந்து நம்முடைய தரையில படியலாம் நமக்கு அவங்களுக்கு படிய கூடாது அப்படித்தான் வணங்கலாம் அது வணங்கினா போதுமானது அவங்களுக்கு வைத்துவிட்டு என்ன பண்ணு கேட்டா இந்த பகுதி ரெண்டு நமக்கு வணக்கம் தரணும் வைத்து திரும்ப அப்படியே கையை பெறமா இருப்போம் எடுப்போம் அதன் பிறகு இப்படி தலை எந்திரிக்கும் போது உறுப்பு தான் எட்டாங்கத்தில் தொடங்கி பஞ்சாங்கத்தில் முடியும் நம்முடைய பெண்கள் வழிபாடு அப்படிதான் நம்ம சட்ட சலவு சட்டை போட்டு அது வேற விஷயம் உறுப்பு தான் வணங்குது நெண்டாள் பிரச்சனை தானே ஆமா இப்ப நமக்கு கவலை வணங்குறதுல கவலை இல்ல சட்ட போடுமேங்கிற கவலை அசஸ்டு இருங்க காவலையே இல்ல பிறண்டு என்ன வம்பு பாருங்க சிவம் ஆகவே இப்படி எல்லாம் வணங்கி வாழ்த்துகிறான் அவன் அங்கனா போற்றி வாய்மை ஆரணா போற்றி நாக கங்கனா போற்றி மூலகாரனா போற்றி நெற்றி செங்கனா போற்றி ஆதி சிவபரம் சுடரே போற்றி எங்கள் நாயகனே போற்றி ஈரிலா முதலே போற்றி என்று சொல்லி இப்ப நம்ம சொல்றார் நாம இப்ப நாம இருந்த சுப்பிராமன் என்ன சொல்லுவோம் ஈசன் அடி போட்டி எந்த அடி போர்த்தி தேசநடி போட்டி சிவன் சேவடி போட்டி நேயத்தே நின்ற நிமல நடி போட்டி மாயப்பிரப்பருக்கு மன்ன நடி போட்டி சீரார் பெருந்து தேவ நடி போட்டி ஆராத இன்பம் அருடுமலை போட்டி என்று அருமையாக இந்த போற்றிக்கு பெரியவர்கள் அருமையாக நாவுக்கரசர் பாடியிருக்கிறார் சொன்ன மணிமாசுகர் பாடியிருக்கார் போட்டி திருவள்ளே ஒன்று பாடியிருக்கார் உன்னு அடி இணைக்கு அன்பான ஆக்குமாறு கடல் போற்றி பெருமானி முதல் முதல் தொடக்கத்தில் குருநாதன் வந்த போது நான் கவனியாமல் இருந்து விட்டேன் அதனால் இவ்வளவு ஒன்றின் உண்டாக தொடர்ந்தது இவ்வளவு பழியையும் நீக்கிய பெருமாள் நீ அல்லவா உனக்கு நான் என்ன கைமாறு செய்வேன் என்று சொல்லி வணங்கிட் போட்டி சுடர் விடுவிமான சொல்லிவிட்டு அது சொல்லுகிறான் ரொம்ப அருமையாக சொல்லுகிறான் இந்த சிவபூஜை முடிவுல இன்னைக்கும் வணக்கம் செய்யும் போது கடைசி நம்ம கேட்டா பெருமானே இந்த இதுவரை செய்த இந்த பூசையும் பூசனை பயனும் எல்லாம் உனக்கே ஆகன்னு சொல்லிடணும் சரிங்களா அதனாலதான் சில பேர் என்னன்னு கேட்டீங்கன்னா அப்பா கூட சொல்லியிருக்காங்க இனி கோயில் அர்ச்சனை பண்ணும்போது உங்க பேரு நட்சத்திரம் சொல்லாதேம்பாங்க நமக்கு எதுக்கடா ஆனா நம்ம நட்சத்திரம் பேர் தெரியாத எல்லாம் சுவாமி பேர் இருக்குன்னு சொல்லு சத்தியம் அவங்க சொன்னதுதான் இப்பதான் நாங்கள் சொல்றேன் பேர் சொல்றது எது சொல்றது நம்ம பேரு நம்ம நட்சத்திரம் எதுக்கு யார் பேருக்கு எல்லா சுவாமி பேர் இருக்கு அப்படி சொல்லுமா அப்படிதான் அவங்க செஞ்சிட்டு இருந்தாங்க அர்ச்சனை செய்யிருந்தாரு அதுபோல் நம்ம செய்யற இந்த பூஜை ரெண்டு மணி நேரம் ஒன்றரை நேரம் ஆற்றல் பூஜை எல்லாம் நமக்கு என்ன இல்ல ஏமா வரும் கேட்டா ஊர்ல இருக்கா நம்ம ஒன்ற மணி நேரம் பூஜை பண்ணிருக்கணும் அப்படி ஞாபகம் போச்சு ஒன்ற மணி நேரம் பூஜை எனவே இந்த பூசையும் இந்த பூசனை பயனும் பெருமானி எல்லாம் நினைக்க அப்படி செய்தா ஆண்டவன் நாமையெல்லாம் அவங்கிட்ட ஒப்படைச்சுட்டோம் அவன் கிட்ட உடைச்சிருவானா ஒன்றாக இந்த நாம் செய்தோம் நமக்கு செய்தோம் விட்டுட்டு போன தாம இந்த நாம் இருக்கிற வரைக்கும் நான் வரமாட்டான் இவ்வளவுதான் விஷயம் நம் செயல் அற்று இந்த நாம் அற்ற பின்னாதன் தன் செயல் தானே என்று உந்திபரு நாம் செய்தோம் நம்முடைய செயல் என்று சொல்லிவிடாமல் எல்லாம் அவன் செய்தான் அதுக்கு ஏதோ இந்த கை கருவியா இருந்தது அவ்வளவுதான் இப்ப இந்த ஒலியா இருந்த ஒளிப்பெருக்கு அதான் அப்படி செஞ்சுட்டு இருக்க நாம செஞ்சுட்டு இருக்க நாமள செஞ்சான் கிடையாது இந்த நினைவோடு நம் செயல் அற்று இந்த நாம் அற்ற பின்னாதன் தன் செயல் தானே என்று உந்திபரு என்ன செய்வார் தன்னையே தந்தான் என்று அப்படிப்பட்டவங்க தன்னையே தந்திருவானா தந்ததுக்கு முன்னுதாரணம் இருக்கா இருக்கு தந்தது என் தன்னை அசம்பான் கேக்குற எங்கள கேட்கிறான் முன்னுதாரணம் இருக்காங்களை சொல்லுவோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி அஞ்சு நாங்கள் மணிவாசகர் தாய்மானார் அப்படின்னு சொல்றோம் அந்த பூஜை பயனெல்லாம் பெருமானி சுக்கனாதா உனக்கு என்று ஆட்டி விட்டானி பூசை யான் செய்தேன் போத வாசனை அது மறைமுதல் அடிகள் போட்டி நான் செய்தது இல்லப்பா எல்லாம் நீதான் செய்வித்துக் கொண்டாய் என்று சொல்லி பெருமாள் இப்படி ஏத்தி கேட்டானாம் எனக்கு என்னப்பா வேணும்னு கேட்டாரான் சொன்னான் ஐயனின் இருக்க எல்லைக்கு அனிய நாமலை நீங்க பெ என் படியின் ஓடும் மேல அடியேன் செய்த மையல் வல்வினையும் உன் மலர் அடிவழுத்தி பூசை செய்யவும் சிறந்த பேர் இதன் மேல் யாதூ எனக்கு என்னப்பா வேணும் என் படியெல்லாம் நீக்கி அவ்வளவு தூரம் அருமையா பூஜை செய்வித்துக் கொண்டாயே இதுவே எனக்கு பெரிய புண்ணியம் இதை விட எனக்கு வேற ஒண்ணும் வேண்டியதில்லை ஆனாலும் இன்னின் பாதப்போதே वे वनक, ே என்றும் பூஜித்து உன் அடியாருள் யானும் ஓரடி தொண்டனாவேன் அன்னவே அடியேன் வேண்ட தக்கது பெருமானி இங்கேயே இருக்கணும் தினமும் காலையில பெரும்புலர் காலை மூழ்கி பித்தர்க்கு பத்தராகி அரும்புல மடங்கு கொண்டு ஆர்வத்தை உள்ளே வைத்து விரும்பினால் விளக்கு தூபம் விதியினால் இழ வைத்து வழிபாடு செய்யணும் அவ்வளவுதான் வேற ஒண்ணும் வேணாம் ஆக நம்ம எனக்கு தேவலகத்துக்கு இந்திர நாள் அப்படி எல்லாம் போக விருப்பமில்லை இங்கே இருக்கிறேன் இங்கேயே வழிபாடு செய்யறேன் எனக்கு இதை கொடுப்பா என்று பயன் கட்டும்படி நாளாவது போய் வழிபாடு அறுபத்தி நாள் ஈக்குவல் ஆகுது கணக்கு வாட்டியா கிடையாது இந்த மாதிரி சொல்லி தொலைச்சா அந்த ஒரு நாள் போவாங்க நல்ல யூனிவர்சிட்டி பஸ்ட் அஞ்சு கேள்வி படிக்கிறது இதையும் வாங்கிட்டு அவன் அம்பது கேள்வி படிச்சுக்கோ அது போல இது வந்து உண்மையே இல்லாதால அந்த ஒரு நாளாவது வழிபட்டுங்கிறதுக்காக நல்ல சித்திரை மாசத்துல சித்தரா பௌர்ணமியில திங்கக்கிழமையா அமைஞ்சு இந்த சுக்கநாதர் வழிபட்டா முன்னூத்தி அறுபத்தஞ்சு அரசியல நீ சரியா செய்யல என்னமோ இடைப்பை இடைக்கால சர்க்கார் போக்குவரத்து எல்லாம் வந்தது எப்ப நீ பொறுப்பு செய்யணும் அதனால நீ போய் தேவலக இந்திரனாகவே இருந்து அந்த இந்திரன் செய்ய வேண்டிய கடமைகள் எல்லாம் செய்து அங்கிருந்து நீ வழிபாடு செய்தா போதுமான மதுரையில் இருக்க அவசியம் ஏற்றுக்கொண்டு ஆர்மிகு தேவரெல்லாம் வந்தது என்ன நம்ம கலைமணி பாடினது தானனை முன்படைத்தான் பாடினார் கடவுள்வாலத்துல இன்னொரு அவரதுல உந்துதல் ஏற்பட்டு இருக்கு அது போல இந்த இந்திரன் இங்கிருந்து வழிபாடு செய்து விட்டு அங்கே மேரே போறான் போகின்ற பொழுது தேவேந்திரன் அல்லவா அங்க இருக்கிற தேவரெல்லாம் இந்திரன் மால்பிரமன் இந்திரன் எடையில் ஆர்விகளாம் வந்ததற்கு வருக வருக வணக்கம் இந்திரனே வணக்கம் என்னெல்லாம் சொல்லியிருப்பாங்க அப்படி சொல்லி தேவலோகத்தில் போய் இனிதாக வீட்டிருந்தான் என்றுதான் இந்திரன் படித்திருத்த படம் நிறைவு பெறுகிறது ஆகவே இப்பொழுது என்ன தெரிகிறது குரு வழிபாடு என்றேல் சிவ வழிபாடு இல்லை அப்ப குருவுக்கு செய்த தீங்கினை குருதான் நீக்க முடியுமே தவிர வேறு யாரும் நீக்க முடியாது சிவருமானுக்கு செய்த தீங்கை கூட குருமூர்த்தி செய்திருவார் எனவே குருதான் மிகச்சிறப்பானவர் என்பதை இதுல இந்த நிந்தன் படித்தது கரிசியா என்ன சொல்லுவது நேரம் படிச்சா என்ன என்ன கேட்டா குருவே சிவம் என கூடினன் நந்தி அல்லவா அவரை வழிபாடாற்றுவதுதான் மிகச்சிறப்பு என்பதுதான் இதுவரை கேட்ட செய்திகளின் சாரம் என்பதை நினைவுகூண்டு இப்படி எல்லாம் தொழிலாளர் பணத்தை நான் அறிகறி சொல்வதுண்டு குருமூர்த்தியிருந்து ஆற்காடு அன்பர்கள் நண்பர்கள் புண்ணியம் கிடைத்தது எனவே தக்கவர்கள் காதல் செய்தற்கேற்ற அந்த புண்ணியத்தையும் நம்முடைய அதற்கு ஏதுவாக இருக்கிற நம்முடைய குருமூர்த்திகளையும் இவற்றுக்கெல்லாம் மேலாக இருக்கிற பரம்பரளாக இருக்கிற நம்முடைய திருச்செம்பன் குண்டத்தில் இருக்கிற எல்லாம் முருகப்பெருமானுடைய திருவிடிகளையும் மனமொழிகளால் வணங்கி வந்து கேட்டுமே இந்த பெயர் உங்கள் அத்தனை பேருக்கு வணக்கம் செலுத்தி நம்முடைய அருமை வணக்கம் செலுத்தி அமைகிறேன் வணக்கம் திரு பரஞ்சோதி முனிவர் அருளிய திருவிளையாடற் புராண பாடல்கள் தொகுப்பு திருச்சி திம்பலம் சக்தியா ஜிவமாக சனிப்பற முத்தியான முதலை புதி செய்ய சக்தியா ஜீவமாக தனிப்பர